நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது அற்புதத்தை பெற்ற இந்த சென்றவுடன் நம்முடைய குழந்தையினுடைய மற்ற இறுதி சடங்குகளை பார்க்கலாம் என்று முடிவு செய்து கலக்கமின்றி பெருதற்கரிய புதல்வனை பாயினால் மூடி திருமணி பின்புறத்தில் ஓரிடத்திலே வைத்து மறைத்தார்கள் மலர்ந்த முகத்துடன் அண்ணல் அமுது செய்ய காலம் என்று கருதி வேகமாக வந்து கைகால்களை தூய்மை செய்து கொண்டு ஒரு ஆசனத்திலே அமர்ந்து கணவன் மனைவி இருவருக்குமே விபூதி வழங்கினார்கள் விபூதி வழங்கியவுடன் அவர்கள் நெற்றியில் இட்டுக் கொண்ட மறுகணமே அப்போதி அடிகளாரே புதல்வன் எங்கே அதுவும் என் பெயர் கொண்ட மூத்த புதல்வன் எங்கே அவனையும் அழையும் அவனுக்கும் அருள் நீர் சாத்த வேண்டும் என்று கையில் எடுத்து கேட்டார் அதை அப்பரடிகள் அரணார் அருளால் திருந்திய சிந்தையில் தடுமாற்றம் நேர்ந்தது என்ன ஏன் இவ்வாறு நீங்கள் பதறுகின்றீர்கள் உண்மையை நீங்கள் மறைக்காமல் எடுத்து இரையுங்கள் என்று சொன்னார் இல்லை ஐயா அதை விரித்துரைத்தால் அமுது செய்ய தடை நேரிடும் ஆகவே முதலில் அமுது செய்து விடுங்கள் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் தடுமாற்றத்தை கண்ட திருநாவுக்கரச நாயினார் கண்டுபிடித்து தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்க எந்தையே வாழை குருத்தை அறிய மகன் அரவம் தீண்டி ஆகவே அமுது கோபம செய்து சிறுவனையாட்டுங்கள் என்று சொல்லி பாம்பு கடித்து இறந்து கிடந்த சிறுவனை போய் பெருமானிடத்திலே ஒப்புவித்து எல்லாம் உள்ள சிவபெருமானே நீரே இந்த வாகீஸ்வருடைய திருத்தால் பாடல்களை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய திருத்தாளினை எனக்கு கொடுத்து உயிர் பெற்று அம்மையே அப்பா என்று அழைத்தான் எழுந்த புதன்வனை கண்ட எல்லோரும் அதிசயத்து போனார்கள் அதிசயத்து போனார்கள் அப்போது எடையராறும் அவர் வாழ்க்கை துணைவியாரும் குருநாதர் அமுது செய்வதற்கு நின்று விட்டானே என்று வருந்தினார்கள் அமுதளிக்க முடியவில்லையே என்ற ஒரு சிந்தை அவர்களுக்கு மேலோகி நின்றது அந்த வாட்டத்தை குறிப்பினால் அறிந்த அற்புதமான சொல்லரசர் வாகீசர் உடனடியாக வீடத்திற்கு இழந்தருளி ஒண்ணும் பசுவின் சாணத்தால் மெழுகிட்டு திருவிளக்கேற்றி கோலமிட்டு பால் பழம் போன்ற விஷயங்களாலே அந்த இடத்தை நீர்தழித்து ஒரு நுணிதமான அமர்ந்து அனைத்து விதத்திலும் சுவை திறத்திலும் உள்ள விருந்தினை அற்புதமாக ஒன்று மலர்ந்தார் நீரும் உடனிருந்து உணவு செய்யும் என்று சொன்ன உடனேயே மறுக்க முடியாத அந்த ஆணியை கேட்டு அப்போதையடிகளும் ஐ அடியாரோடு சேர்ந்து குணப்பிரந்தினார் மாதவ மிக்க மறையோராகிய அப்போதியார் திருமணியில் திருநாவுக்கரசன் காதல் மிக நட்புடன் தங்கியிருந்தார் இந்த வரலாற்றினை திருப்படனத்தில் எழுந்திருளியுள்ள இறைவனை தமிழ் மாணவியினால் துதிக்கும் அந்த அப்போதி நாயனாரை சிறப்பித்தும் ஒரு வார்த்தை பாடி பஞ்சித்தின் வலை வந்தான் வாரணே யாயடினும் பஞ்சிக்கா சிரகன்னும் பரந்தார் பழனத்தான் அஞ்சி போய் களிமெளிய அழதி குஞ்சிபூவாயின்றாய் கொடியையே என்று பாடலிலே அப்போதி அடிகளாரையும் சிவபெருமானிடத்து பாடும்போது நினைவு கூர்ந்தார் இவ்வாறு சைவம் தலைக்க வந்த பரமகுருநாதர் திருப்பதிகத்தில் ஓடும் பற்ற பெரும் பேச்சினை அப்போதி அடிகள் பெற்றார் ஒருவர் ஒரு அடிய திருப்பதிகத்திலேயே கொண்டு வந்து பாடி கேள்விப்பட்டிருக்கின்றோமாருக்குமே உண்டு அந்த திருநாவுக்கரசு நாயனாரது திருவடியை எப்பொழுதும் இடையராது சிந்தித்தும் அவரது திருவடியை வந்தித்தும் வாழ்த்தியும் அன்பு செய்தும் அம்பலவானது அடிமலர் சாய்ந்து சிவபோகத்தை எய்தி பேரென்ப பெருவாளும் பெற்றார் ஆகவே மெய்யன்பர்களே நாம் ரெண்டு விதமான அறிவுகளை நாம் வாங்கியிருக்கின்றோம் ஒன்று உணர்வு இன்னொன்று அறிவு உணர்வு சார் நேரத்தில் அறிவு மங்கும் அறிவுசார் நேரத்தில் உணர்வு மங்கும் அறிவிலும் நாம் எல்லாம் வல்ல இறைவனை சிந்திக்கும் பொழுது மேலோங்கி வரலாம் ஆக குழந்தைகளுக்கு அறிவை கோதிக்க கூடிய நீங்கள் கற்றுக் அதே சமயத்தில் உணர்வை நாம் பெறக்கூடிய அற்புதமான பக்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறி இன்றைய தினம் அப்போதி அடிகள் நாயனாரனுடைய அற்புதமான இந்த புராணத்தை சிந்தித்திருக்கின்றோம் வாய்ப்பு வழங்கிய நச்சினை வானொலிக்கும் இதை காதலித்து கேட்ட நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்